ஒன்று இபன் அப்படியது சுபுகு பிறகிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை தோல்வதையும் அசருக்கு பிறகிலிருந்து சூரியன் மறையும் வரை தோல்வதையும் நபிசல்லாஹூ அழகிவசெல்லும் அவர்கள் தடுத்தார்கள் என நம்பிக்கை கூறிய பலர் என்னிடம் கூறியுள்ளனர் அவர்களில் எனக்கு மிகவும் விருப்பமானவர் உமரதிகல்லாகும் அவர்கள் ஆவார்